வணக்கம் நச்சினையின் ஆயிரத்து நானூற்று அறுபத்தி ஐந்தாவது செய்திச்சேவை மே இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி வைகாசி மாதம் பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கியச் செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் சென்னை பெருங்குடியில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனா் மேலும் இருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கொள்ளிடம் பெரிய பள்ளிவாசலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் ஒன்று வந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனைத்து பள்ளிக்கூடங்களையும் ஜூன் மூன்றில் திறக்க பள்ளி கல்வி இயக்குநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் வெயிலின் தாக்கம் மோசமாக இருப்பதால் புழுக்கத்தில் தவித்து வரும் சென்னை மக்களை குழு குழு என அழைத்துச் ஏசி சொகுசு பேருந்துகளை சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் திட்டமிட்டுள்ளது சட்டத்திற்கு புறம்பாக தண்ணீர் எடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் ரோஹிணி எச்சரிக்கை விடுத்துள்ளார் சென்னை மெட்ரோ சுரங்க ரயில் நிலையங்களில் குளிர்சாதன வசதியை படிப்படியாக குறைக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு இடி மின்னல் மற்றும் சூறைக்காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் நாட்டின் பிரதமராக நரேந்திரமோடி வருகின்ற முப்பதாம் தேதி இரண்டாவது முறையாக பதவியேற்கவுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கவுள்ளனர் மாநில முதல்வர்கள் மகனுக்கு எம்பி சீட் கேட்டு நிர்பந்தித்ததாக ராகுல்காந்தி குற்றச்சாட்டு கமல்நாத் மறுப்பு தெரிவித்துள்ளார் மழை மேகங்கள் வானில் சூழ்ந்ததால் பாகிஸ்தானின் ரேடார் கண்களிலிருந்து இந்திய விமானங்கள் எளிதாக தப்பியதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்த கருத்தை விமானப்படையின் மேற்கு பிராந்திய தளபதி ரகுநாத் நம்பியார் ஆமோதித்துள்ளார் சிக்கிம் மாநில முதல்வராக சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சியின் தலைவர் பிரேம் சிங் தமாங் நேபாள மொழியில் பதவியேற்றுக் கொண்டார் ஒடிசா சட்டப்பேரவைத் தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற பிஜு ஜனதா தளம் தலைவர் நவீன் பட்நாயக்கை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார் பகுஜன் சமாஜ் எம் அதுல் ராயை கைது செய்ய தடை விதிக்க கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது தங்கள் நிறுவனத்தில் உள்ள ஊழியர்கள் வாரத்திற்கு நான்கு நாட்கள் மட்டுமே வேலை செய்தால் போதும் என இங்கிலாந்தின் பிளைன்மவுட் நகரிலிருந்து செயல்பட்டு வரும் போர்ட் கியூ யுலிக்ஸ் லீ என்ற சட்ட ஆலோசனை நிறுவனம் அறிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவில் புதிதாக பதவியேற்க உள்ள அமைச்சரவையில் ஏழு பெண்கள் இடம்பெற உள்ளனர் ஈரானுடன் பேச்சு நடத்துவதற்கான ஜப்பானின் முயற்சிகளுக்கு அமெரிக்க அதிபர் ஆதரவு தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த அரண்மனை மீது அடையாளம் தெரியாத ஒரு கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது வெளிநாட்டவர்களின் கணவன் மனைவிக்கு அமெரிக்காவில் வேலை கிடையாது என்று டிரம்ப் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் வணிகச் செய்திகள் தருமபுரி மாவட்டத்தில் ஏற்பட்ட கடுமையான வறட்சி விளைச்சல் இல்லாமை மற்றும் வரத்து குறைந்தாலும் தக்காளி விலை கடுமையாக உயர்ந்துள்ளது ஜூன் மாதத்தின் மத்தியில் அடுத்த ஜிஎஸ்டி கூட்டம் நடைபெறும் என ஜிஎஸ்டி கவுன்சில் தகவல் தெரிவித்துள்ளது இந்திய பங்குச்சந்தைகள் மீண்டும் புதிய உச்சத்தை தொற்று நிறைவடைந்துள்ளன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு என் சென்செக்ஸ் புள்ளிகள் உயர்ந்து முப்பத்தி புள்ளிகளானது விளையாட்டுச் செய்திகள் இந்திய அணியின் தலைசிறந்த கேப்டனாக திகழ்ந்தவர் எம் தோனி ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான கேப்டன் பதவியிலிருந்து இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து விலகினார் என்றாலும் எப்போதும் அவர்தான் கேப்டன் என்று சுரேஷ் ரெய்னா தெரிவித்துள்ளார் தற்போது நடைபெற்று வரும் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு மூன்று அணிகள் கடும் சவாலாக இருக்கும் என்பது கணிக்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்து சிறந்த என்று ஆஸ்திரேலிய முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் கிளவுன் மெக்ராத் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியில் உள்ள முனிச்சில் நடைபெற்று வருகின்றது இதில் இந்தியா சார்பில் பதினேழு வயது ஆன இளைஞர் சவுத்ரி கலந்து கொண்டார் அவர் இருநூற்று புள்ளிகள் பெற்று சாதனையுடன் தங்கப்பதக்கம் வென்றார் திரைச்செய்திகள் மகத்தான மனிதர்கள் என்ற பெயரில் சாதனையாளர்களை எடுத்து தன் யூ டியூப் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் ஜிவி பிரகாஷ் உன் வெற்றி முக்கியமானது என்று எழுதி திருமாவளவனுக்கு தான் வரைந்த ஓவியத்தை பரிசாக அளித்துள்ளார் பொன்வண்ணன் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நடிக்க சூர்யா ஒப்பந்தமாகியுள்ளார் அதற்காக கதைகள் கேட்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்